அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே பசி காண்பான் சான்றோர் பழிக்கும் வினை வினை தூய்மைங்கிற தலைப்புல நாம கருத்துக்களை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இது ஆறாவது குரல் வினை தூய்மை அதிகாரத்தில் நேற்றைக்கு நாம பார்த்த குரல் பிறகு நாம வருந்து மாதிரி காரியத்தை இப்ப செஞ்சிடக்கூடாதுங்கிறதுலதான் மிக கருத்து ஒரு காரியத்தை செய்யற போது இது பின்னால நமக்கும் சமூகத்துக்கும் வருத்தத்தை உண்டு பண்ணாமல் இருக்கக்கூடிய காரியம்தான் தூய்மையான காரியம் தூய வினை என்பது கருத்து அதை நன்றாக நாம நினைவில் வைத்துக் கொள்ளணும் இந்த குரட்பா என்ன சொல்லுகிறது சான்றோர் பழிக்கும் வினை செய்ய பெரியோர்கள் எதையெல்லாம் புகழ்ந்திருக்கிறார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் வரும் தத்தத் சாத்விக மேவைஷாம் எத்யத் விர்தா பிரச்சக்ஷத்தே நிந்தந்தி தாமசம் வேத்தி ராஜசம் தது உபேட்சிதம் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் வருகிறது பதினோராவது ஸ்கந்தத்துல பெரியோர்கள் எதை புகழ்கிறார்களோ அதை செய்யணும் எதை இகழ்கிறார்களோ அதை செய்யக்கூடாது அடிக்கடி வள்ளுவர் அதை சொல்றார் பெரியோர்கள் பழிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடாது செயற்பாலதோறும் அரணே உயர்பாலதோறும் பழி என்று அரண் வலியுறுத்தலையே சொல்லி இருக்கிறார் ஆனா இங்க என்ன சொல்லுகிறார் ஒருவேளை அம்மா பெத்த தாய் பசியால துடிச்சாலும் கூட அதுக்காக தப்பான காரியத்தை செஞ்சு அம்மாவோட பசிய ஆற்றணும்னு நினைக்க சில சமயம் உடம்பை காப்பாத்துறதுக்காக தவறு செய்யலாம்னு சில இடங்களை சொல்லுவார்கள் ஆனா திருவள்ளுவர் எந்த காரணத்தை கொண்டும் பழிக்கிற செயலை செய்யக்கூடாது என்று தெளிவாக இங்கே சொல்றார் அதனால தாய் இறந்தாலும் பரவாயில்லை தானே இறந்தாலும் பரவாயில்லை பாவகாரியத்தை ஒரு நாளும் செய்யக்கூடாது என்பதுல மிக ஆழமாக கருத்தை செலுத்துகிறார் திருவள்ளுவர் ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் சான்றோர் பழிக்கும் வினை செய்ய தன்னை பெற்ற தாய் பசித்து துன்பப்படுவதை தான் பார்த்து வருந்துவானாலும் உயர்ந்தோர் பழிக்கின்ற வினைகளை ஒருவன் செய்யாமல் இருக்க வேண்டும் இதுக்கு முந்தைய குரட்பாவில் பின் எண்ணி இழிவினைகளை யாண்டும் செய்யலாகாது என்று சொன்னார் இந்த குரட்பாவில் எந்த வகை இடர் வந்தாலும் பழியை செய்யவே கூடாது அந்த காரியத்தை செய்துவிடவே கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் எத்தொழிலை செய்தேனும் பெற்ற தாயை பாதுகாக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதி ஆனால் அந்த விதியை இந்த அர்த்த சாஸ்திரத்தை கடைபிடிக்கக்கூடிய மந்திரி எந்த காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு இங்க சொல்லி இருக்கிறது தனி மனிதனுக்கு வேணா இருக்கலாம் ஒரு ராஜா அரச காரியத்துல இருக்கக்கூடியவருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும்னு அர்த்தம் தற்காலத்துல இதை ரொம்ப நாம சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் மனுஸ்மிருதியில நாலாவது அத்தியாயத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஓராவது ஸ்லோகம் இவ்வாறு சொல்லுகிறது குருன் பிரத்யாம் உஜ்ஜிகிர்ஷேத் நர்ச்சிஷ்யேன் தேவதாதிதீன் சர்வதீயான் நது திருப்பியே குரு தன்னை சார்ந்திருப்பவர்கள் தேவர்கள் அதிதிகள் ஆகியோரின் பொருட்டு ஒருவன் எவரிடமிருந்து வேண்டுமானாலும் பொருளை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் தன் பொருட்டு மட்டும் பெறக்கூடாது என்கிறது மனு சாஸ்திரம் மற்றவங்களுக்காக நீ யார்கிட்ட இருந்து வேணாலும் பொருளை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் உனக்காக நீ யார்கிட்ட இருந்தும் வாங்கக்கூடாது இந்த தர்ம சூக்மங்கள் எல்லாம் நாம புரிஞ்சுக்கணும் நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் இன்றாள் பசி காண்பான் செய்ய சான்றோர் பழிக்கும் வினை அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்